கொற்றாலம் வழ வழங்க திருவாளர் ஆர்ளக்கேற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள் நன்றி சிவனை பூசை செய்தான் ஆயிரம் பூ தாமரை பூ கொண்டு பூசை செய்தான் புதுவணி ஒரு பூ குறைஞ்சு போச்சு ஆயிரம் பூ போடும் போது ஒரு பூ குறைஞ்சு போச்சு போனா போகுதுன்னு விடல போனா போகுதுன்னு விடல இல்ல ஒரு பூவை ரெண்டா பிச்சு ஒன்னு ஒண்ணு போட்டு இருந்தா கூட இந்த ஆயம் நிரம்பி போய்டும்ல பூவை பிச்சு கூட அர்ச்சனை பண்றாங்க என்பது நியதி கோயில செய்யறாங்க என்ன கேட்டுக்கூடாதீங்க செய்யறது அவங்க நான் ஆமா பூவை பிச்சு போட்டால் நம்ம குடும்பம் பிச்சு போகும் என்று சொல்லுவாங்க எந்த நூல்லையாவது இப்படி இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியாது சொல்ல கேள்விதான் ஆக என்ன பண்ணினார் திருநா திருமால் ஒரு பூ குறையும் போது திருமாலுக்கு தாவரை கண்ணம்னு வேறு உங்களுக்கு தெரியும் அல்லவா அதனால தன்னுடைய கண்ணை ஒன்னு எடுத்து சாமி திருவடையில் சாத்தி விட்டார் இதைத்தான் நாவுக்கரசன் நினைவு அப்படி பூஜை முடிஞ்சவுடனே அவருக்கு சிவன் கையில இருந்த சக்கரத்தை அவருக்கு பரிசாக கொடுத்தார் என்று வரலாறு இப்ப திருமாவையில் இருக்கிற சக்கரம் சிவன் கொடுத்தது அது சலந்தராசுரனை சம்ஹாரம் செய்த சக்கரம் அது மிக பொல்லாதவன் தலந்தரம் அவனை சமகாரம் சக்கர அவர்கிட்ட இருந்து திருமால் கையில இருக்கிறது என்று வரலாறு சொல்லுகிறது ஆனா வைணவர்கள் ஒத்துக்கணும் அது சில பேர் ஒத்துக்குமா சில பேர் ஒத்துக்குமா அதை பத்தி கேள்வி பாட்டுல இருக்கிறத உங்களுக்கு நான் நினைவுட்டு ஆடை கடையினாலே அச்சித்த அடியிடை கீழ் வேறும் ஒரு குறைய மலர் அழிந்தா கை வீரட்ட நாளை இந்த வரலாறுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டா சிவனுடைய திருவடியின் திருவடிக்கு மலர் கொண்டு நாம பூசை செய்தோமே ஆனால் அவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்பது ஒன்று இரண்டாவது பூவை பிச்சு போடக்கூடாது என்பதும் ஒன்று நமக்கு கிடைக்கிறது அல்லவா இருமால் வந்து பெருந்தேவர் அவரே சிவனை அர்ச்சனை பண்ணி நான் சொன்னா நான் எப்படி அல்லவா அதத்திருமால் பூர்னு ஒரு ஊர் காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் போற வழியில் இருக்கு திருமால் ஊருக்கு பேர் என்ன பண்றக்காரன் திருமால் எழுதியிருக்கிறான் அங்கேயும் திருமால் பூசை செய்தார் என்று வரலாறு ஒரு பாட்டு அறிவிலராயினும் போதி ஐந்தெழுத்து உணர்வார்கட்கு வேதமில்றி அவரவர்களே மாதூ மகள்வர் நந்தி இருக்கிற இடத்துல திருமாவ்தான் நிற்கிறார் அந்த ஊர்ல நந்தியும் இருந்தாங்கிறது எனக்கு சந்தேகம் நந்தி இருக்கிற இடத்துல திருமால் கும்பிட்டு நிக்கிறார் சிவனுடைய கையை இப்படி கும்பிட்டவாறு உருவமே கிடையாது கும்பிட்டவாறு உருவமே கிடையாது காரணம் அவனுக்கு சேந்தரியா கையம் அவனுக்கு பேர் யாருக்கு சிவனுக்கு அவனுக்கு மேலும் ஒரு தெய்வம் இல்ல ஆனதுனால இப்படி கும்பிட வேண்டிய பொறுப்பு அவனுக்கு கிடையாது ரொம்ப பெரிய மனிதர்களை நாம கும்பிட்டோம்னா தலையாட்டி போடுவாங்க அல்லது கையை அப்படி தூக்கிட்டு போடுறாங்க சில பேர் அப்படி பாத்துட்டு பிசாமி சில பேர் தலையாட்டுவாங்க சில பேர் கையை தூக்கிட்டு போடுவாங்க கும்பிட மாட்டாங்க ஏன் பெரியவர்கள் அதுபோல சிவன் பெரியவன் அவன் கும்பிட வேண்டிய தேவையே கிடையாது அதனால கும்பிட்ட உருவத்தோடு சிவனுடைய உருவம் இல்லை அதனால சேர்ந்த என்று திருவாசகத்திலே வருகிறது அந்த திருமால் பேரு சிவன் திருமால் பூசை பண்ண இடம் என்று வருகிறது அது அப்பர் சுவாமிகள் பாடின போது ஏதும் ஒன்றும் அறிந்தராயினும் எந்த படிப்பும் எந்த ஆராய்ச்சியும் இல்லாத ஒருவன் ஐந்தெத்தை சொல்லிவிட்டானே ஆனால் அவனுடைய சிந்தையிலே அவனும் பார்வதி தேவியும் வந்து குடிகொண்டிருப்பாள் என்பது இந்த பாட்டினுடைய பொருள் ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்சு உணர்வார்க்கு வேதமின்றி அவரவர் உள்ள தேதும் தாமும் மகிழ்வர் இருப்பார் மாதிரி சந்தோஷமா இருப்பாங்களாம் காரணம் என்ன இந்த பஞ்சாட்சலர் சொன்னால் ஆமா என்பது பொருள் இந்த குறுக்கை வீரான மதியத்துல பத்து வரலாறு வருகிறது என்று நான் உங்களுக்கு நினைவூட்டினேன் அது ஏன் இப்படி நினைவூட்டுறேன் நீயும் பண்ணு என்பதுதான் எனக்கு பூசை பண்றதுக்கு வசதி இல்லையா எனக்கு பூவுக்கு எங்க தேடுவேன் எனக்கு நேரம் இல்லை அப்படிமா இதற்கு திருமூலர் என்ன சொல்றார் சும்மா ஒரு பச்சிலையை கிள்ளி அவன் திருவடியை வச்சு விடு போறோம் அப்படின்னு சொல்றார் யாவற்கு மாதிரி என்பதை பொருள் வேறும் சொல்லுவார்கள் என்பது ஒப்பற்றம் என்றும் பொருள் கொள்வார்கள் ஒரு என்பதை ஒப்பற்ற என்ற பொருள் பண்ணி அந்த வில்வத்தை அவன் திருவடியில் காத்துவது என்று சொல்லுவார்கள் அதை நான் என்ன சொல்றேன் எனக்கு என்ன நினைப்புன்னு கேட்டா எந்த பட்டிலையிலும் சாரி தோட்டத்தில் இருக்குன்னு எதே பட்டிலையை கண்டிப்பாக திருவடியில வச்சுவிடு எளிய வழிபாடுதான் உணர்த்தப்படுகிறது தண்ணி தேவையில்லை தாளம் தேவையில்லை ஊதுபத்தி தேவையில்லை ஒன்றும் இல்லை நம்மளுடைய சிவநார்பு நம்ம வீட்டில இருந்து பச்சிலையை கண்டி அவன் திருவடியை வச்சு விடு திருமூல தேவர் காட்டுகிற வழி ஆமா இன்னொரு இடத்துல சொல்லுவார் நீ ஒரு பாட்டை சொல்லிவிடு அதுவே அவனுக்கு உணவாக ஆகும் இதற்காக உணவுக்காக வேண்டிய நீ சாதம் தேட வேண்டிய நினைவில் பாட்டவி காட்டுதுமே என்று சொல்வார் அவர் பாட்டு ஒரு பாட்டு சொல்லிவிட்டே ஆனால் அதுவே அவனுக்கு அவியாக ஆகிறது உணவாக ஆகிறது என்று திருமூலதேவன் அல்லவா எளிய வழிபாடுதான் உணர்த்தப்படுகிறது ஆமா நிச்சயமா அது செய்தா போருமே யாவற்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிரை யாவற்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுறை ஒரு ஒரு பிடிப்பிள்ளை பசுடைய வாயில கொடுத்து விடு நாலு விஷயம் சொல்றாரு நானும் ஒரே லெவல் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிரை யாவற்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவற்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி திருப்பூன் ஊர்ல பன்னெண்டு வயசுல யாரும் இருந்தேன் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு தேவார பாடசாலை எம் எம் தண்டபான தேசிய தாய் மாமன் அங்க வாஜியனா இருந்தார் எங்க அப்பா தேவார பாடசாலையில கணக்கப்பட ஆனால்தான் எங்க அப்பா தேவாரம் பாடுவார் எனக்கும் கொஞ்சம் தேவாரம் சொல்லி கொடுத்தாரு வேலாயுத ஓதுவாமூர்த்திக்கு முன்னாடி நான் தேவாரம் படுத்தியது எங்க அப்பா கிட்டதான் இரண்டு ஊர் தேவாரம் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அவர் அங்கே ஒரு சாமியார் இருந்தார் அவரு மத்தியானம் ஒருவேளை தான் சாப்பாடு அவருக்கு மத்தியானம் பன்னிரண்டு மணிக்கு ரே கோபாலே எனக்கு செல்வ பெயர் கோபாலன்னு ஒண்ணு உண்டு அங்கிருந்து கத்தலாருன்னா எங்க வீட்டுக்கு கேட்கும் நான் இங்க இருந்து ஓடுவேன் நான் ஓடுற வரைக்கும் இந்த பிடிச்ச வச்சுக்கிட்டே இருப்பாரு அந்த சாமி என் கையில குடுத்துட்டு அப்புறமா தான் சாப்பிடுவாரு இந்த திருவோரர் திருமந்திரப்படி அவர் நடந்திருப்பாரோ என்று நான் எண்ணுகிறேன் எனக்கு சின்ன பிள்ளையில விளக்கம் எனக்கு தெரியவில்லை கைப்பிடி காக்காய்க்கு போடுறதுன்னு ஒண்ணு உண்டு இவனே காக்காயா பறக்கிறான் இவன்க்க போட போற இல்லையா இவனே சோத்துக்கு சென்றாடுறான் போறான் அப்படி போட்டு இருந்தானா சென்றாட வேண்டிய தேவையில்லை இல்லையா கர்மம் தலை கா பெரு கோலம் போடுறது கூட அரிசி மாவில் தானே போடுவாங்க இப்ப அரிசி மாவுலயா போடுறான் சாக் பீஸ்னால போட்டுறான் அப்படின்னு சொன்ன ஏதோ ஒரு கல்லு மாவுல போட்டுறான் அந்த கோலம் போட்டான்னா எறும்பு சாப்பிடும் காக்காய் சாப்பிடும் அத நான் பார்த்திருக்கிறேன் இல்லையா இந்த கோலம் போடுறதுல இந்த தர்மம் நமக்கு உணர்த்தப்படுகிறது யாவற்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவற்கு மாது ஒரு கைப்பிடி கற்பிடி யாவற்குமாம் இது மூணையும் சேர்த்து வச்சு இவருடைய திருவடிக்கு ஒரு பச்சிலை பசுவுக்கு ஒரு வாயுரை ஒரு பிடி ஒரு பிடி சோறு சாப்பிடும்போது இந்த மூணுக்கும் ஒரே லெவல அந்தாண்ட இன்னும் சொல்ற விரருட்ட பேசும்போது கொஞ்சம் இன்னுரையாக பேசு இன்முகமாக பேசு திரியமா பேசு விழுந்து புடுங்காத நியாய் மாறி திருமணர் சொல்லுகிற அற உரையில இது ஒண்ணும் இல்லவா யாவற்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே யாவற்கு மாம் யாவற்குமா பிறர்க்கு இன்னுரை தானே அதனால சிவன்தான் பெரிய தெய்வம் என்று உணர்த்தப்படுகிறது தேவார திருவாசகம் வரையிலேயும் திருவாசகம் வரையிலேயும் சிவன் ஒருவனைத்தான் வழிபடுகிறது வேறொரு தெய்வத்தை வழிபடவே இல்லை தேவாரத்தில் கூட சில பேர் பிள்ளையார் பாட்டுன்னு சொல்லுவான் பிடியதில் உரிமைன்னு ஒன்று பாடுவோம் நாங்கள் அதை பாட்டுன்னு சொல்லுவான் தப்பு கிடையாது அந்தாண்ட ஒரு பாட்டு பாடுவோம் அதை முருகன் பாட்டுன்னு சொல்லுவான் கிடையாது முருகனை கொடுத்த கடவுள் விநாயகனை கொடுத்த கடவுள் என்றுதான் வந்து விடுகிறது அல்லதான் ஏகதெய்வா கோவில் அவ்வளவுதானே ஆமா உங்க அதை கும்பிட வேண்டாம் கூட சொல்லல அவங்க கும்பிட சொல்லவே இல்ல கிடையாது அவர்கள் இந்த ஒரே தெய்வத்தையே கடைசி வரையிலே திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசர் ஒரே தெய்வத்தை வழிபட்டிருக்காங்க ஒரு பெண் தான் கடவுள் சொல்றதுல தப்பு ஒன்று அதே மாதிரிதான் இது அத சொல்லுவார்கள் தனக்கு என்று ஒரு தெய்வம் தனக்கு என்று ஒரு நூல் எடுத்துக்கொள் தனக்கு என்று ஒரு குருநாதன் எடுத்துக்கொள் என்றுதான் சொல்லுகிறார்கள் இல்லையா இப்ப ராமலிங்க சுவாமி கணக்கென்று ஒரு நூலை எடுத்துக் கொண்டது திருவாசகம் குருவாக கொண்டது திருமந்தரை படித்துக் கொண்டிருப்பாரா சுவாமி நான் படிக்கல காமனி பத்தி நான் நிறைய படிக்கல எவாறு திருவாசகத்தை தான் கொஞ்சம் படிச்சு பார்த்தேன் கொஞ்சம் தான் நிறைய படிக்கலாம் அவரு தனக்கு கல்யாணம் தன்னுடைய தமக்கையார் பண்ணே அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவரு பண்ணிக்கல பண்ணி வச்சாங்க அந்த முதல் நாளை இரவு சந்திக்கும் போது நான் திருவாசகம் படிக்கிறேன் சொன்னாரா அந்த பெண்ணு கிட்ட எப்படி அந்த அளவுக்கு அதனாலதான் வாதகத்தை நாள் பாடுங்க ஒரு தடவை பாடிவிட்டார் வேணும்னு தான் பாடின கலந்து பாடுங்காலும் கூட அப்படி ஒரு நாள் சொல்லிவிட்டாங்க எனக்கு ஆறு மணியோட முடிஞ்சு போச்சு ஆறு மணிக்கு வேலைக்கு தேடி இருக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க சாமிநாதன் இன்னும் ஒரு அரை மணி நேரம் பாடு அவரை போய் யாராவது எழுத்து கேட்க முடியுமா கேட்க முடியுமா முடியாது நான் அரை மணி நேரம் பாடி விட்டேன் அப்புறமா கிட்ட போய் முடிஞ்ச போச்சு பாடுங்க பாடத்தான் தெரியும் கலக்க தெரியாதுன்னு சொன்னேன் நான் கலந்து பாடுங்க பால் கலந்து செடுங்கலிச்சு சுவை கலந்து இதெல்லாம் கலக்க நம்மளால முடியும் காலை கலக்க முடியும் தேனை கலக்க முடியும் இன்னொன்னு சொல்ல என் ஊன் கலந்து நான் கூட திருவாசகத்தை எத்தனையோ நூறு தடவை படித்தேன் அது என் ஊன்லையும் உடம்புலயும் கணக்குலயே வாக்கோட நின்று போச்சு வாக்கோடையாவது நின்றுவே அதுவே எனக்கு சொந்த ஆமா குருக்கை பதியத்துல ஐந்தாவது பாட்டு அப்படி சொல்லப்படுது அடுத்தது பாப்போம் கல்லிதாலியரின்புத்தாம் உண்ணும் சாக்கியனா கீழ்வி சுட வைத்தியாரிய ஏழு திகழ் நட்டவாடி வீரட்டனா குருக்கே வீரட்டனா என்ன பொருள் சாக்கிய ஒருத்தர் அவர் என்ன பண்ணமோ நினைப்பில் ஒரு நாள் என்ன பண்ணார் ஒரு கல் எடுத்து சிவரி நினைப்பில் போட்டார் கல்ல போட்டம் நினைச்சதுக்கு அப்புறமா கல்லையா போட்டுட்டும் சரி பரவாயில்ல அப்படிங்கும் போது அவர் மலராக எண்ணி விட்டார் யாரு சாக்கியாரும் சிவனும் பெருமான் சொல்லுவார் விறர்கள் கல் என்று சொல்லுவார்கள் சிவனும் சாக்கியனார் மலர் என்று எண்ணி விட்டார்கள் எழுதியிருக்கிறார் இல்லையா சரி அதுக்கு வேண்டாம் நாம ஏதேனும் ஒரு பொருளை இது சிவார்பணம் அப்படின்னு விட்டா சரியாச்சு இல்லையா ஒரு மீன் பிடிக்கிறவர் ஒரு நாயனார் அவர் மீன் பிடிச்சிக்கிட்டே வருவாரு ஒரு மீனை உயிரோ எழுத்து தண்ணீர் விட்டுருவாரு இது சிவனுக்கு அப்படின்னு அதை ஏத்துக்கிட்டா கடவுள் மீனை தின்னானு கேட்டுக்குன்னு தூக்கி போட்டாரு அத ஒரு ஒரு மீன் கிடைச்சி போச்சு அதை விடறதா விடறது இல்லையா பார்த்தாரு இது ஒண்ணுதானே கிடைச்சது இது இவ்வளவு விலை பெறக்கூடிய மீன் மாதிரி இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுக்கல சிவனுக்குன்னு தூக்கி விட்டார் என்று வருக பெரிய அல்லவா ஆமா ஆக இவர் கல்ல எடுத்து போட்டதை சிவனும் மலராக ஏற்றுக்கொண்டான் காட்சி கொடுத்தான் என்ற வரலாறை நமக்கு உணர்த்துகிறார் திருநாவுக்கரசர் இன்னும் அடுத்த ோர் வில்லும் கம்பும் கையதோர் இறைச்வாரும் போற்பெரும் செருப்பு தொட்டு உயவாய் கணசமாட்சி தீ பெரும் செய்ய உறுதிநீர் ஒழுக கண்கள் கொப்பதும் பற்றிக்கொண்ட பாட்டுல கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரம் உணர்த்தப்படுகிறது அவரு வேடம் அவர் பல்லா விளக்கி இருப்பாரு குடிச்சிருப்பாரா நம்மள எத்தனையோ பேரு குளிக்கிறதே கிடையாது குளிக்கிறதுக்கு தண்ணியும் கிடையாதுங்கிறது ஒரு பக்கம் தண்ணி இருந்தாலும் குளிக்க மாட்டான் எத்தனையோ பேரை நான் பாக்குறேன் அவர் காட்டுல இருந்தவர் வேணுவ குலத்தவர் இல்லையா அவருக்கு அரிசிச்சோர் திங்கிறதுக்கு கிடையாது பண்ணி கறியவே தின்னுடுவர் வேலைநாட்டுலாம் தீங்கிறாங்கன்னு கேள்வி எனக்கு எனக்கு தெரியாது இங்க இருக்கிறதா அரிசிச்சோத்தோட கலந்துல திங்குறான் அங்க இருக்கா வெறும் வெறும் கறியே தின்னுபடுவான் அந்த குலத்துல பிறந்த இவர் சிவனுக்கு கொண்டு பன்றிக்கடிய எடுத்து வச்சுட்டார் தன்னுடைய வாயில தண்ணியை கொண்டு கொண்டு போய் சாமி தலையில தூண்டமாக வழிபாடு செய்யும் வேடம் மலராக நயனம் சொல் வாய் கலசமாக கலசம்னா தொம்பு இந்த கலசத்தை போல தண்ணி எடுத்துட்டு என்ன சொல்லப்படுகிறது அந்த வாயில அது என்ன சொல்றார் அந்த பல்லல்லாம் இருக்குதுல்ல எத்தனையோ காலமா பல்லுழைக்காம ஊத்தை படிஞ்ச பல்லு அது பல்லல்லது முத்துக்கள் அது வைரம் வைணோரியம் அது தெரியுமா அப்படின்னு சொல்றாரு பதினோராம் திருமுறையில ஆமா அப்புறம் இந்த மீசையில பட்டுதான் இந்த தண்ணி சாய்மால பட்டுது இந்த பிராமணர்கள் தண்ணியை ஊற்றும் போது இந்த வச்சு ஊத்துறாங்க அந்த தர்பை விட இனியது இந்த மீசை அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க பதினோராம் திருமுறையில என்ன காரணம் அப்படி கேட்ட அன்பே வடிவமானவர் கண்ணப்பன் இல்லையா கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவில்வாசகரே அழுது அடி அடி அடைந்தவர் சொல்லுவாங்க அவரே சொல்லிட்டாரு கண்ணப்பரை போல எனக்கு அன்பு கிடையாது அப்படின்னு அந்த அன்பு வந்தபோது எதையும் செய்யத் தோணும் ஆமா அத நினைவுற்ற காப்பதோர் வில்லும் நம்பும் கையதோர் இறைச்சிப்பாறும் தோற்பெரும் செருப்பு தொட்டு தூயவாய் கலந்த நாட்டி பழைய படம் ஒண்ணுக்கும் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கண்ணுனால இன்னொரு கண்ணு ஒரு கண்ணு போயிடுத்து இன்னொரு கண்ணு தான் முதல் கண்ண அப்பிவிட்டாரு இன்னொரு கண்ண பேச அப்பணும் பேச அப்பும்போது அந்த எந்த கண்ணுல ரத்தம் வருதுன்னு தெரியாது அதனால தன்னுடைய காலை தூக்கி சிவலிங்கத்தில அந்த கண்ணை கண்ணுகிட்ட வச்சிட்ட இந்த கண்ணை பேச்சு எடுக்கிறார் அப்படி ஒரு படம் இருக்கும் நீங்க பாத்துருக்கீங்க நான் நினைக்கிறேன் அப்ப இந்த செருப்பு அவர் மேலே இருக்கிறது அதையும் பொறுத்துக்கலாம் பாத்தீங்களா காரணம் அந்த அன்பு அதை நினைவு சுவாமி அவர் வந்து கண்ணை கொடுத்தான் என்று சொல்லுவதை விட அவனுடைய அன்பை கொடுத்தான் என்று நீ எண்ணிக்கொள் அன்பை கொடுத்து விடு அவனுக்குதான் இந்த பாட்டு சொல்லுகிறது என்று நான் நினைக்கிறேன் hari nane tappador billum ambum kayyador irachipparam thot perun therpu totte thuyavai kalathamaatti he கலசமாட்டி தீப்ப நீர் ஒழுக தங்கள் பற்றி நமக்கு என்ன தெரிகிறது சிவத்தொண்டு செய்துவிடு ஒழுப்பூச பண்ணிவிடு அல்ல அன்பை கொடுத்து விடு போட்டாலும் மரடாக அவன் ஏற்றுக் கொள்வான் சொல்ல போனா ஒரு ஆன்சர் சொல்ல போனா அன்பையே அவனுக்கு கொடுத்து விடுவா ஆமா எத்தனை பேர் அன்பு இல்லாம இன்னைக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம் அத ஒரு பெரியவர் சொல்லுவார் காலையிலாச்சரம் சொல்லி ஜபம் பூச பண்ணதுக்கு அப்புறம் இந்த உயிரை நீ எடுத்துக்கொள் நீ திட காலையில வந்து இந்த உயிரை எடுத்துட்டீங்கன்னா என்னைய பூசை விட்டு போச்சுன்னு அர்த்தம் அல்லவா ஆமா காலையில எழுந்திரிச்சு நீராடி நீராடி பஞ்சாட்சரம் சொல்லி சிவன் திருவடிக்கு பூசை செய்ததுக்கு அப்புறமா இந்த உயிரை எடுத்துக்கொள் இன்னைய பூசையை முடியட்டும் அப்படின்னு சொல்லுவார்கள் அல்லவா அப்படி சிவபூசை செய்தல் சிவனுக்கு தொண்டு செய்தல் பெரியது என்று சொல்லித்தான் இந்த வரலாறு சொல்லப்படுகிறது இதே மாதிரி இன்னொரு வரலாறும் பாடி வைத்திருக்கிறார் நாவுக்கரசர் அதுக்கு தசபுராணம் என்று பேர் அந்த பதிகத்துக்கு பேர் தசபுராணம் என்று பேர் பத்து விதமான புராண கதையை அதை சொல்றார் இங்கே பத்து விதமான கதையும் நமக்கு சொல்றது நெடுகை இப்படி எல்லாம் சொல்லி போகிறது காரணம் என்ன அன்பை கொடுத்து விடு பூசை செய்து விடு பஞ்சாட்சத்தை பூசி விடு என்றுதான் உணர்த்தப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன் சொல்லிவிட்டு இப்பொழுது திருவாசகம் போத நான் எண்ணுகிறேன் இந்த திருவாசகத்தை ஒரே நாளில் அஞ்சு மணி நேரம் நாம் பாடி இருக்கிறேன் எத்தனையோ தடவை எத்தனையோ ஊர்ல எத்தனையோ தடவை எத்தனையோ ஊர்ல ஆனால் தமிழச்சங்க படிக்கும் போது எனக்கு அஞ்சு மணி நேரத்துல இதை படிக்க முடியாம போய்விட்டது நினைக்கிற பொறுத்த ஒரே வாரத்துல முடிச்சுட்டு போவாத ஒரு நாலு வார்க்கு திருவாசகத்தையே படி என்று நினைக்க நான் சொல்றான் போற இருக்கு என்று நான் எண்ணுகிறேன் கிட்டத்தட்ட ஐநூத்தி மூன்று படித்திருக்கிறேன் அறுநூத்தி ஐம்பத்தாறு செய்யுள் திருவாசகம் என்பது உங்களுக்கு தெரியும் நாலு அகவலையும் சேர்த்து அகவல் என்பது சிவபுராணம் தொண்ணூத்தி வரி அதுக்கு அடுத்ததெல்லாம் வரி அல்லவா அதையும் ஒரு பாட்டாகத்தான் அவர்கள் எண்ணி இருக்கிறார்கள் ஆக இப்ப இந்த திருவாசகத்தை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நான் பாடி காட்டுறேன் ாய் என்ன வரல் போல் திருப்பெருந்து உறைவாய் என் நாட்கழித்து என்னால் இருமா கே ஒரு பெரியவர் சொன்னாரு இந்த தேவாரத்துக்கு வரலாறு சொன்னீங்களே இந்த மாதிரி இந்த ஒரு பதிகத்துக்கும் வரலாறு சொல்லுங்களேன் அப்படின்னு என்னடைய திருவாசக புத்தகம் எத்தனையோ புத்தகம் இருக்கிறது தாத்தா தண்டமான எழுதிய புத்தகம் என்ன சித்பவானந்தா எழுதியம் என்னிடம் இருக்கிறது ஒன்னு ஒண்ணு பெருசு இதை எடுத்து பார்த்தா இதற்கு இந்த விளக்கம் இல்லை இப்ப நான் படிக்கிறது உயிர் உண்ணி பத்து என்று இருக்கிறது அதற்கு விளக்கம் எழுதி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இது விளக்கம் எழுதுவதற்கு அவர்களுக்கு இஷ்டமில்லை அல்லது முடியவில்லை என்றுதான் பொருள் நேற்று கூட சித்வகந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தேன் இல்ல எழுத என்னென்ன உயிரு பார்த்துன்னா என்ன அப்படின்னு அவர் எழுதல முடியாம விட்டாங்களோ அல்லது எழுத கூடாது என்று விட்டார்களோ எனக்கு தெரியாது அதான் நான் உங்களுக்கு நினைவூட்ட நினைக்கிறேன் அடியணைவான் ஒரு நாய்க்கு தவிச்சிட்டு இங்கு ஊனார் உடல் தான் உயிர்தலம்தான் உள்ளம் பிரியான் ஏனா தடை முடியான் மண் திருப்பெருந்துறை உறைவான் வானோர்களும் அறியாததோர் வளவின் தனம் எனக்கு என்னை நான் என்பது அறியேன் பகல் இரவாவதும் அறியேன் மனவாதகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தனாக்கி சினமால் விடை உடையான் மன்னு திருப்பெருந்து உரையும் பணவன் என்னை செய்தபடுகிறேன் வரஞ்சுடே கேளரும் உடனோ பிறர் சொல்லி உலகில் காண்டான் எனது எண்ணின் முறையில் புகுந்து எல்லான் மனத்தான் கண்ணீரகத்தான் வருமாற்றிடையானே பற்றாங்கவையை பற்றி பற்றாங்கவையீர் பற்றும் பற்றாங்கது பற்றி கற்றாங்கதி அடைவோம் எண்ணில் கெடுவோ கெடுவீர் ஓடிவொம்மில் கெட்டா கடை முடியான் மண்ணு திருப்பெருந்துறையிறை சீர் கச்சாங்கவன் கடல் பேடினருடன் கூடுமிக் கலந்தே கடலில் திரையது போல் வரும் கலக்க மலமறுத்து என் உடலும் எனது உயிரும் புகுந்து ஒழியா வண்ணம் நிறைந்தான் சுடரும் சுடர்மதி சூடிய திருப்பெருந்துறை உரையும் படரும் சடை மகுடத்தியங்கள் பரந்தான் செய்தபடியே புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிறப்பு இறப்பு சிவம் வேண்டார் தம்மை நாடும் தீண்டேன் சென்று சேர்ந்தேன் மண்ணு திருப்பெருந்துறை இறைதாள் உண்டேன் புறம் போகேன் புறம்போகேனே ஒற்றியோ குறைகள் எங்கோ எங்கள் அறனே அருமருந்தே அறத்தே கேச்சார் வயல் புடை சூந்தரு திருப்பெரும் துறைமுறையும் நீக்காத திருமேனி சிம்மரனே உண்டையானே எச்சம் அறிவேன் எனக்கு இருக்கின்றதை அறிய அச்சோ எங்கள் அரணே அருமருந்தே எனது அமுதே சச்சை மலர் உரைவேன் என் திருப்பெருந்துரை உரைவான் திச்சம் என செஞ்சில் மன்னியானாயிருந்தானே வான்பாவிய உலகத்தவர் தவமே செய்ய அவமே உண்பாவிய உடலை சுமந்து அடவி மரமானேன் தேன்பாய் மலர் கொந்தை மன்னும் திருப்பெருந்துரை உறைவாய் திருப்பெருந்துறை உரைவாய் நான் பாவியன் ஆனால் உன்னை நல்காய் என படித்த பதியம் திருப்பெருந்து திருவாசகத்துல முக்கால் வாசி திருப்பெருந்துறையில் பாடப்பட்ட அந்த அருள் பெற்ற நினைப்பு அவருடைய உள்ளத்தை விட்டு நீங்கவே இல்லை அதனால்தான் இத்தனை பாடங்கள் திருப்பெருந்துரைக்கு பாடி வச்சுட்டது இப்போ படிக்க போற பதியும் திரு தில்லைகள் செய்யப்பட்டது என்று இருக்கிறது இதற்கு அச்சப்பத்து சிவனை வழிபடாதவர்களை கண்டு நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டையும் அப்படியே வருது சிவனை நினைக்காதவனை கண்டால் அஞ்சுகிறேன் சிவனை வழிபடாதவரை கண்டால் அஞ்சுகிறேன் எதை அஞ்ச மாட்டேன் சிவனை கண்டால் நான் அஞ்சுகிறேன் அப்படிங்கிறார் சுவாமி குற்றில் வாழ் அறவும் அஞ்சேன் பொய்யதம் பெய்யும் அஞ்சேன் கத்தைவா தடையும் கண்கள் கண்ணுதல் பாதம் நன்னி மட்டுவோர் தெய்வம் தன்னை உள்ளர நினைந்து எம் பெண்மார் கட்டிடாதவரை அம்மா நாம் அஞ்சுமாரே வினைக்கடல் கொழிலும் அஞ்சேன் இருவரால் மாவு காணா எம்பிராம் தம்பிரானாம் திருவுருவந்தி மற்றோர் தேவரையத் தேவரன அருவராதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சு அஞ்சு பன்முலால் வேலும் அஞ்சேன் வளைக்கையார் அம்பலத்து ஆளுகின்ற என்பல் என் பொல்லாமணியை ஏற்றி இனிது அருள் பருகமாட்டா அன்பில் கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறே கிடியனார் கிளவி அஞ்சேன் அவர் கிரி முருவல் அஞ்சேன் வெளிய வேதியன் பாதம் நன்னிளார் கண்ணராகி பொழுது அழுது உள்ளம் நெக்கிஞ்சு அழியிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறே விடியெல்லாம் வரினும் அஞ்சேன் ோடு இறப்பு அஞ்சேன் குடிநில அணியிலான் தன் தொழும்பரோடு அழுந்தி அம்மாள் திணிநிலம் பிளந்தும் காண சேமடி பரவி வெண்ணீர் அணியில் கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாரே வெண்ணீர் அணியிலாதவரை கண்டால் வெண்ணீர் அணியிலாதவரை கண்டால் அம்மா ே பாளு எரியும்ஞ்சேன் வரை புறன்றினும் கஞ்சேன் கோளுலா நீக்கன் சொற்பதம் கடந்த அப்பன் காளதா மறைகள் ஏற்றி கடமரம் துறைத்து கையும் கண்டான் அம்ம நாம் அம்மா அஞ்சுமா கைவிடாப்பழியும் நஞ்சேன் காதலை முன்னம் நஞ்சேன் புகை முகம் எரி கை வீட்டி பொறிந்த அம்பலத்து ஆடும் நகை கொன்றை மாலை முன்னவன் பாதம் ஏற்றி அகம் நெகாதவரைக் கண்டான் அம்மனா கஞ்சுமாறேன் சரி சரி கடிதும் கஞ்சேன் கடல் விழி உழுவையஞ்சேன் வெரிகமிழ் தடையங்கப்பன் முன்னவர் நன்னமாட்ட செரிதரு கடவுளத்து சிறந்த எளிமே இருக்க மாட்டார் அறிவில்லாதவரை கண்டாலம்மா நாம் அஞ்சுமானே மஞ்சுலா உருவும் அஞ்சேன் மன்னரோடு உறவும் அஞ்சேன் நஞ்சமே அமுதமா நம்பிதான் எம்பிதானாய் செஞ்சமே ஆண்டு கொண்டான் ம் திட்ட மாட்ட அஞ்சுமார் அவரை கட்டார் அம்மாம் அஞ்சுமாரே வாணியத்தேன் முத்துவம் திட்டம் நீளிலா அணியினாரே நினைந்த ஐந்து நெற்கு வாணிலாம் கண்கள் சோரீ எந்த மாட்டார் ஆனால் அவரை கட்டார் அம்மாம் அஞ்சுமாரே அடுத்த திருப்பதியும் திருப்பந்துரையில் ஆமா ஆக இந்த முக்கால்வாசி பதிகம் இந்த திருப்பரிந்துரைக்கே இருக்கிறது திருப்பரிந்துரை இவருடைய நெஞ்சை விட்டு அகலவில்லை என்று அர்த்தம் பருவறை மங்கை தன் பக்கரை பாண்டியாரமுதா ஒருவரை ஒன்றும் இல்லாதவரை கடற்போது இறங்கி செறிவரின் சேவகனார் ஒருவரை அஞ்சு உருவறியாது என் உள்ளமதே முதல மேல வந்தான் பரமசிவன் அந்த உருவந்தி வேற ஒன்றி என்னுடைய உள்ளம் உள்ளாது நினைக்காது என்று நமக்கு சதுரை மறந்து அறிமால் கொள்வதை சாத்தி சொன்னோம் கதிரை மறைச்சோதி கழுக்கடை கைப்பிடித்து வந்து ஊழியின் மேல் குடி கேடு மன்னன் மறுபிறப்பு ஓட மறைத்தே வெள்ள நீந்த குடிக்கின்ற வெள்ள பரிமேல் கொண்ட பாண்டியனார் ஓர் இன்ப வெள்ளத்தை தொண்டரை உள்ளம் கொண்டார் வேலின்பள்ளத்து பெய்களே சென்று வேணுமினே தெரியும் பிறவிக்கு நல்லவர் செல்லம் இறைவன் காலம் இக்காலம் இக்காலும்ருவாழ்முறை கடித்து ஆனந்தமா கடவி எரியும் பிறப்பை எதிர்த்தார் புரளையில் நிலத்தே காலமுண்டாகவே காதல் செய்த கருதறிய ஞானமுண்டானோடு பாண்டிப்பில தன்னுக்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் என்பது பொருள் அல்லது அருள் என்று வைத்துக் கொள்ளும் அவன் மூல பண்டாரம் கொடுக்கிறான் வந்து முந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்பது எனக்கு வயசு பத்தொன்பது வயசுல என்ன ஒரு பெரியவர் அருணந்தி தமிழான் பெரிய முனிவர் அவர் பணத்தை கையில கூட தொடர் திருப்பந்தாள் மடாதிபதியவர் பணத்தை கையில தொட கிடையாது பணம் கொடுக்கணும்னா இந்த கிளார்க் ஒன்று இந்த தட்டுல வச்சு வைப்பான் எடுத்துக்கன்னு ஒரு தள்ளி தட்டைப்படி தள்ளிடுவாங்க தேவார சிறுவாசகத்து உயிரையே வச்சிருந்தார் அவர் லட்சக்கணக்கான பணம் தேவாரத்துக்கு எத்தனையோ ஊர்களில் ஓதுவார்கள் இருந்து ஓத செய்திருக்கிறார் அவர் அவர்தான் என்னை தேவாரம் படின்னு சொல்லி என்னை திருப்பி விட்டார் நான் முடியாதுன்னு சொன்னேன் அவருக்கு தேவாரம் பாட முடியாதுயா கோயா அப்படின்னு சொன்ன அப்படியே சொன்னேன் அவரை ஜெய் தேவாரம் பாடித்தான் தீர்ப்பு கடைசியாக அவர் சொல்லுவார் இந்த காலம் உண்டாகவேங்கிற பாட்டை ஒரு நாளைக்கு மூணு தடவை சொல்லிடா நீ அப்படின்னு அவர் எனக்கு சொல்லி அவர் சொன்னார் அருணும் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும் சினிஞர் சம்பந்த தேவாரத்துல தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருபவரை தத்துவத்தை கண்ணடைந்த காவலரையும் முன்னடைந்தாந்தம் இந்த தருவண மடத்து மகாசினிதான கைலை குறிமணின்னு ஒரு மகான் என்னை பொறுத்தளவில் அவர் மகான்னு தான் சொல்ல விரும்புற அவர்கிட்ட பல குற்றங்கள் உண்டு என்று பல பேர் நினைக்கிறவர்கள் உண்டு ஏதோ ஒரு சில மனிதன் சொன்ன சில குற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் சொல்ற அந்த குற்றத்தினால அவரை மகானிலேருந்து நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அதனாலதான் காசிக்கு போன உடனே இறந்தார் அவர் என்று வரலாறு சொல்லுகிறார் அவர் சொல்லுவார் இந்த தன்னணிந்தார்க்கு இன்பங்கள் தருவாரை பாட்டேன் ஒரு நாளைக்கு ஆறு தடவை சொல்லும்பார் அவர் தெரிந்தோரும் சொல்லிட்டே இருப்பாரு ஆமா நினைவுக்கு வருது ஒன்னு சொல்றேன் நினைக்கிறேன் அந்த கைல கூறும கைலாயத்துக்கு போயிட்டு வந்த கைல கூறுமணின்னு அவருக்கு பேர் நினைச்சார்னா காசிக்குற போயிடுவார் ஒரு தடவை அவர் காசிக்கு போகும்போது நானும் கூட போயிருந்தேன் அவருடைய அவரை வந்து ஒரு மகான் சொல்றதுக்காக ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் காசி போயிட்டு முதல் வகுப்பு வண்டியில வந்துகிட்டு இருக்காரு எல்லாருக்குமே முதல் வகுப்பு வாங்கிட்டு வர்ற அவர் கண்ண போல எல்லாருமே அப்படிங்குற எண்ணம் அவரு தினந்தோறும் இந்த சொக்கநாத அங்க பூசை பண்றது மாதிரி இங்க மானசிகமா குடிச்சு பூசை பண்ணுவாரு கண்ணை மூடிட்டு உட்காந்துருவாரு அங்க ஒரு மணி நேரம் பூசை பண்றாருன்னா அதே மாதிரி ஒரு மணி நேரம் இங்க கண்ணை முடித்து அந்த பூசையில தேவாரம் பாடுற மாதிரி இங்க தேவாரம் பாடுனா அதையும் கேட்டுக்கிட்டு இருப்பாரு கண்ணை முடித்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு கண்ணை தியானத்தை அந்த மனசு பூஜை போய் தேவாரம் பாடி இருந்தேன் அன்னைக்கு திங்கக்கிழமை சோமவாரம் அவங்க சோம மதுரை சொக்கரிங்கத்துக்கு சோமவாரம் மிக விசேஷம் அதனால திங்கக்கிழமை அன்னைக்கு தருமபுரி மடத்துல மதுரை தேவாரம் தான் பாடுற வழக்கம் இப்போ இன்னைக்கும் கூட என்ன பண்ண மந்திரமாவது பாடினாவது பாடவும் அவர் பூச முடியவும் சொல்லிட்டேன் என்னமோ ஒண்ணு கேட்டார் டேத்துக்கு ஒரு பெரிய நாகப்பட்டம் ட்ரங்குன்னு சொல்லி இவ்வளவு பெரிய ட்ரங்கு ஒரு போட்டி நாகப்பட்டினம் ட்ரங்க்னு ஒரு சாதியை போட்டு ஒரு ட்ரங்க் இருந்தது என்னடா இருக்கு அப்படின்னு என்ன கேட்டார் நினைக்கிறேன் ஏன் பயிற்சிக்கார விடுமா இந்த ட்ரங்க் நிறைய பணம் இருக்கு நினைச்சுட்டு அதுக்குள்ள பணம் இருக்குன்னு சொல்லிவிட்டார் ஏ மனம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த ட்ரங்க வெளியேடு அப்படின்னு சொன்னார் எடுத்த இந்த சாவி எடுத்துக்கிட்டு அதை தோறேன்னு சொன்னார் திறந்தேன் பெட்டி தரடாரு திறந்தேன் திறந்தா ஒரு துணியை போட்டு மூடிக்கிறாரு அதுக்குள்ள அந்த அந்த ட்ரங்கு நிறைய விபூதி இருக்கு சாமிக்கு அபிஷேகம் பண்ண விபூதியை அந்த ட்ரங்க்ல வச்சு பூட்டிருக்காரு இறங்கி அந்த கொஞ்சம் விபூதி எடுத்துட்டு எடுத்து பூஜிக்க பூட்டி விடு உள்ள தள்ளி வெயில் பணம் என் பைத்திய நினைச்சு விட்டேன் அவரு நீட்டு செல்வம்னு சொல்லுவாங்க திருநூறு செல்வம்னு சொல்லுவாங்க ஆனால செல்வத்துக்கு மேல நேரத்தை தப்பு தான்னு வீட்டு பேசாம நின்று கேட்ட அப்புறமா கேட்டாரு சீட்டிலே ஒரு மூலையில சேப்பு போயிட்டாது தெரியாது பத்து ரூபா அது இதெல்லாம் கட்டு கட்டா போய் வச்சு துண்டை போட்டு மூடி வச்சிருக்காரு என்ன பண்ணுவோம் இந்த பணத்தை எல்லாம் உள்ள வச்சுட்டு இந்த விபூதி பையெல்லாம் வெளியே போட்டுருவோம் எல்லாருமே அப்படிதான் நீங்க கூட செய்வீங்க நாங்க கூட செய்வேன் அவர் செய்தது இப்படித்தான் இந்த மாதிரி நான் பல நிகழ்ச்சிகள் அவர்கிட்ட பார்த்திருக்கேன் அதனால தான் நான் அவரை மகானு சொல்லிவிடுவேன் ஒரு சில குறையினாலதான் அவர் மனிதனாக வாழ்ந்தார் அப்படின்னு ஒரு நாளைக்கு நான் பத்து தடவை சொன்ன சொன்ன சொன்னதுனால அருணும் கிடைக்கும் கிடைக்கும் சொன்னார் சொல்லிட்டு இருக்கேன் காலமுண்டவே காதல் செய்து க நான் கருவானவர் கண்டறிய ஆலமுண்டா எங்கள் பாண்டித்ரா தன்னடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்ற மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து மினே இந்த குறிப்புறையில என்ன இருக்கிறார் தண்டமான பெரியவர் மகாவித்வான் தண்டமான தேசிய சேமநிதி ஒரே என்று நீங்க நான் உங்களுக்கு தெரிவிக்க கடமை தூண்டிய சோதியை வேண்டிய போதே விளக்கிலை வாய்தல் பாண்டியா அருள் செய்கின்ற புத்திப்பரி சீருவே மாயவன் அப்பரிமேல் கொண்டு மற்றவர் கைகொள்ளலும் ஓய் அருமை பிறப்பு இறப்பு என்னும் வகையில் புரிந்தவருக்கு ஆய அருள் சீருளை தன்னருளே சீ அருளே அருளும் சேய நெடுங்கொடைத்தவன் பெண்களே அழிவிப்பில் நின்றதோர் ஆனந்த வெள்ளத்திலே அழுத்தி கழிவில் கண்ணியைக் காட்டி கடிய விநாயகத்தை பணமலம் பற்றரு தாண்டவன் பாட்டிப் பெரும்பதமே முழுந்துறவு தருவான் உடையே பரவிய தீவினை வேலை பிறப்பு உண்ணீர் கடக்க பரவிய அன்பரை என்பருக்கும் வரம்பாண்டியனார் புறவியின் மேல் வர கொள்ளப்பட்ட பூடியார் மறவியன் மேல் கொண்டு தம்மையும் தாம் அறியார் மறந்தே கூட்டை வென்று ஐவர் போக்களையும் வென்று இருந்து அழகான் விற்றும் பெருந்தேவியும் தான் ஓர் மீனவன் ஏற்று வந்து ஆறு இருந்த திரல் ஒற்றைச் சேவகனே கேட்டவிடாதவர் அவர் சேவடி சிக்கனச் சேமிக்கலே திருத்தோணிபுரம் உங்களுக்கு தெரியும் எல்லாம் தண்ணீர் மூடிய போது அந்த சாமி தான் இருந்தது என்று சொல்லுகிறார் தோனி மேல சாமி இருந்தாராம் திருத்தோணிபுரம் இப்பவும் இருக்கு அந்த சாமி தான் அந்த சாமியில பாத்தீங்கன்னா கையில மானும் அழுவும் இருக்காது மானும்ழுவ இடையிலே வந்தது ஆதியில இருக்க சிவனுக்கு அது கிடையாது இடைப்பேரறிஞர் பட்டம்லாம் எனக்கு இடையிலே வந்தது முதல்ல கிடையாது இல்லையா அதுபோல சுவாமிய கையில பத்தி கையை எப்படி வச்சுட்டு இருக்கோம் ஆனா மானும் மழுவும் இருக்காது அது திருஞான சம்பந்த தேவாரத்திலே சொல்ல மானும் மழுவும் இன்றி இருந்த பெருமான் அப்படின்னு திருஞான சம்பந்தத்திலே சொல்லுவார் அந்த சாமியைத்தான் வேண்டினார் சிவபாதகர் எனக்கு இந்த புரட்சமைகளை விரட்டக்கூடிய குழந்தையை எனக்கு கொடுன்னு கேட்டார் அந்த சாமியை தான் கேட்டார் கீழே இருக்கிற சிவலிங்கம் பிரம்மபுரிஷன் அதை கேட்கல கேட்கலன்னா தப்புன்னு நான் சொன்ன தயாரா இல்லை கேட்டது அந்த சாமியை அந்த சாமி தான் குழந்தையும் கொடுத்தது அந்த சாமி தான் திருஞாசமுதற்கருக்கு அருணையும் கொடுத்தது திருத்தோணிபுரத்தில் இருக்கிற சுவாமி தான் அந்த அருளையும் கொடுத்தது என்று நினைத்துக் கொள்ளணும் அங்கே நடைபெறுகிறதுபுரத்துக்குதான் இவர் பாடியிருக்கிறார் ஒரு பாட்டு எல்லாருக்கும் தெரியும் அம்மையே அப்பா பாநிலை தோட்டம் இது ரெண்டும் இந்த பிடித்தப்பத்தில் வர்றதுதான் அல்லவா நால்வரு பாடல் பெற்ற கோயில் என்று எண்ணி பார்த்தோமே ஆனால் திருஞானசமுத்தர் திருநாமக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் நாலு பேரும் பாடிய ஊர் மிகவும் குறைச்சல் இப்ப திருவற்றியூர் மூன்று பேரும் பாடியது மயிலாப்பூர் திருஞானசமுந்தர் மாத்திரம்தான் திருவான்மியூர் மூன்று பேரும் பாடியிருக்காங்க திருஞானசமுதர் திருநாம திருக்கழு நாலு பேரும் பாடியிருக்காங்க திருவாரூர் நாலு பேர் பாடியிருக்காங்க சிதம்பரம் பாடியிருக்காங்க பாடினது குறைச்சல் பாடியது என்பதை நினைவில் ஒளிவர நிறைந்த யோகமே தனக்கு வம்பனப்படுத்து முடி வாழ்வர வாழ்வித்த மருந்தே வாழ்வர வாழ்ந்த மருந்தே எம்பொருள் சீருடை கடலே கல்வமே சுழபெருமானே எம்பொருள் சிக்கனப் பிடித்தேன் எங்களும் தருணமதியில் ஏ கோபி இடையமைப்பு உடைவிடாதேன் முத்தர மண்ணாய் முழுப்புழுமையை கிடந்து கடைபடா வண்ணம் காத்து எல்லையாண்ட கடவுளே கருணை வாக்கல் விடைவிடாது உன்னை சிக்கன குழுக்கே எழுந்தருள்வதில் ஏ அம்மையே அப்பா ஒப்பில்லாமணி அன்பியில் விளைந்த அரமு பொமையே பெருக்கி பொருளினை சுருக்கு குடுத்தலை புலையான தரக்கு செம்மையே ஆய சிவபகவனின் கதவீத அருளைச் சுழதே அழிந்ததோ கணியே பெருந்திரல் அறிந்தவர் கரதே பொருளைக் கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே போகவே யோகத்தின் பொலிவே திருடத்தடியாக சிந்தையுட்பூர்ந்த செல்வமே சுவெருமானே இருக்கல பிடித்தே எங்களும் மோட்ட சாம்ராஜ்யத்துக்கும் செல்வம் பேர் மோட்ட சாம்ராஜ்யத்துக்கும் சோறு சேக்கிரார் பெருமான் சொல்லும் போது என்ன சொல்லுவார் இந்த உலகத்துல சாப்பிடறமே சோறு இந்த சோரை போட்டு அந்த சோரை பிடிச்சாம்பாரு இந்த சோறு போட்டதுனால அந்த முத்தி மோட்ட சாம்ராஜ்யம் என்பது எளிதாக கிடைச்சி போயிடுது அதற்கு செல்வம் என்று பேர் உண்டு மூட்ட சாம்ராஜ்யத்துக்கும் செல்வன் இதுக்கும் செல்வம் ஆக இந்த பிடித்த பத்தை திறந்தோர் ஒரு பாடி கொண்டிருந்தால் அவனுக்கு இந்த ரெண்டு செல்வமும் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள் நான் திறந்தோரும் இந்த பத்து பாட்டு சொல்லுவேன் ஏன் சொல்றேன் கொடி சொன்னா போனுங்கிற நோக்கத்தில் நான் சொல்லல ஐயா சித்தசாமி செட்டி போய் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் குடு என்னப்பாரு பைத்தியக்கார தேவாரம் பாடுற ஒழுங்கா பாடி இருந்தாங்கன்னா சம்பாதிக்கலாமே நம்ம வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடித்தாலும் இதே மாதிரி திருத்தி போடுவாரு எவனால்தான் திட்டுவான் திரு யாரும் கேட்டி சண்முக சொல்ல முடியாது ஒரு தடவை கேட்டா தரதான் போற போது கொடுப்பாங்க அடுத்த தடவை நான் வரேன்னு சொன்னா இல்லன்னு போய் சொல்லி சொல்லிவிடுவான் யாரும் இயற்கை எல்லோருக்குமே இயற்கை அது அல்லவா நான் இன்னொருத்தர போய் நான் காசு கொடுத்து நாம கேட்க கூடாது நான் அவ்வளோ கேட்டு வாங்கிக்கலாம்ல அவரங்க சிப்ப ஒருத்தம் பாக்க போனவோது அவசூதிக்கு வழிபாட்டுக்கு போயிட்டு இருக்கான் ஒரு ஏழை என்ன ஐயன் ராஜா ரொம்ப ஏழை என்னை காப்பாத்திருடா அவங்க சொல்லிட்டு உள்ள உயிர போய் அல்லா நான் ஏழை என்னை காப்பாத்துன்னு அவரது அல்லா பாத்து கும்பிட்டானா இந்த ஏழை ஆக்கிரம் பாத்துக்கிட்டே இருந்தானா என்னடா அந்த மகராஜா அங்க போய் ஏழைன்னு சொல்லி அவனை கும்பிடுறான் இவனை கும்பிடுற விட அவனே நம்ம கும்பிடுறது தளரையும் பதியத்தை கிடைச்சா செல்வம் கிடைக்கும் இருக்கு அந்த பதியம் எனக்கு நாக்கில் இருக்கு என்னுடைய மனதில் இருக்கு கோயில்ல சாமி இருக்க பாடிவிட வேண்டியது தானே எனக்கு வயசு எழுபத்தி ஒன்பது யார்கிட்டையும் நான் கடன் கேட்டதே கிடையாது கடல்ல கையெழுத்து போட்டதே கிடையாது பிடித்த பத்த பாடி கொண்டிருந்தால் இந்த செல்வமும் கிடைக்கும் அந்த செல்வம் கிடைக்கும் சொல்றாங்க நாக்கு இருக்கு தமிழ் இருக்கு சொல்ல வேண்டியதுதானே ஏனாம் நான் நான் ஏன் பாராயணம் கேட்டு போனால இந்த மதியத்தை படித்த செல்வம் கிடைக்கும் என்று சொல்வார்கள் இந்த செல்வம் கிடைச்சாலும் சரி அந்த செல்வம் கிடைச்சாலும் சரி அல்லவா ஆமா அருளை சுடரே அழிந்ததோர் கனிகே பெருந்திரல் அறிந்தவர் கரதே பொருளைக் கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தில் பொலிவே செருள்ள யார் சிந்தையுட்பூர் செல்வமே சிவபெருமானே இருள்ள பிடித்தேன் எங்களும் தருள் ஒருவனே அடியேன் உள்ளக்குள் ஒழுகின்ற ஒளியே வைப்பதமறியா வீரலியே விடுவியதளித்தோரன்பே செப்புதற்கரிய செழிஞ்சுடல் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே எய்பிடத்து உண்மை சிக்கெழுந்தில் ஏன் அறவையேன் மனமே கோயிலாகொண்டு ஆண்டு அடவிழா ஆனந்தமருளி பிறவி மேல் அருத்தன் மொழி முழுதாண்ட பின்னகா காட்சி அடியோ என்பேன் பிடித்தேன் எங்கள் பணம் பொருள் தன்னை தற்கால அடிய நேர் கருணி கூட்டணி யுகத்தில் சிந்தையுடன் பூங்கடம் காட்டியவோடே விளக்க செல்லமே சோதன் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் அத்தனே அட்டமாயிருந்த ஆதியே யாரும் இல்லாத சித்தனே பத்தல் சிக்கன பிடித்த செல்லவே சோதன் மாறி எல்லா உயிர்மாய் தழைத்திழைத்தவை அல்லையா இருக்கும் செத்தனே பால் நிறங்கூட்டும் தாயினும் தாளப்பரிந்து உலகில்லா ஆனந்தமாய தேனியை சொலிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே என் பக்கத்திலே நீ தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் என் புறத்திலேயே நீ போய்கொண்டிருக்கிற செல்வமே சிவபெருமானே தூட்டும் தாயினும் தானிய மூடினே உருக்கி உள்ளொளி பெருக்கி குலத்தில் ஆனந்தமாய ஜெயந்தை தொதித்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உன்னை தொடர்ந்து எங்களும் தருந்து வருகிறேன் ஆக்கை முறைகறிய ஒன்னடன் போயிடா கொங்கு எல்லாம் எளியாய் ஆக்கை இதரே மாசில்லாமணியே துன்பமே பிறப்பே இறப்படும் தொடக்கெல்லாம் அறுத்தரச் சோதி இன்பமே பிடித்தேன் எங்களும் தருந்து வருகிறேன் சில வேலையில நாங்க செய்து விடுறோம் அத அருணந்தி தம்பிரான் என்ன சொல்லுவாங்க தேவாரத்துல மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க நீ எந்த ராகத்துல வேணாலும் பாடி கிடா தேவாரத்தை பாடு அப்படிமாங்க அவங்களுடைய எண்ணம் அப்படி எப்படியாவது இந்த தேவார பாட்டு வரணும் அப்படிங்கறத அவங்களுடைய எண்ணம் ஆக சில வேலையிலேயே நாங்கள் எப்படியோ மாத்திடுறோம் தவறு என்று சொன்னாலும் கூட சில இடங்கள்ல அந்த வேலையை நான் செய்யறதுங்க சுவாமி சன்னிதானத்துல நான் செய்யவே மாட்டேன் அப்படி வீட்டுல அல்லது ஜனங்களுக்கு எடுக்க பாடும்போது தவறு பண்ணிருப்பேன் ஒத்துக்கிறேன் நான் ஆனால் சுவாமி சன்னிதானத்துல பாடுறதுன்னு ஒண்ணு வரும்ல கந்தகோடத்துக்கு போனேன் நாமுக்கரசர் சொல்லுவார் ஆண்டவனுக்கு இசை பாடினா அதுல கிடைக்கிற புண்ணியத்தை போல வேற எதுவும் கிடையாதுன்னு எழுதி வச்சிருக்காரு அவர் விளக்கினால் நன் மனது தூயவின் ஏறாகும் விளக்கிட்டார் வேறு சொல்லின் மெயின்னறி ஞானமாகவும் அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் மருளுமாரேன்னு அன்னையில இருந்து இல்லைய வரலையும் சுவாமிக்கு போய் பாட்டு சொல்ல தவறதே கிடையாது காசுக்கும் பாடுவேன் கடவுளுக்கும் பாடுவேன் அதனால தான் எனக்கு உடம்புக்கு ஏதாவது நோய் வந்தா கூட நான் காப்பாத்தி இருக்க எளிதில அது போயிடுது ஒரு ஊசி பட்டா போயிடுது ஒரு மருந்து போயிடுது பொந்தரவு பண்ணாம அல்லவா காரணம் என்ன நான் சாமிக்கு பாடிக்கிட்டே இருக்கேன் அதனால அந்த மோகன தான் பாடப்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள் என்னமோ சில பைத்திகாரத்தனமா சில இதை நாங்கள் மாத்திக்கிறோம் நான் பாடினது மோகனந்தான் தெருக்கு இது திருவன்காடுன்னு ஒரு கேத்திரம் இருக்கு தெரியும் அங்க அகோர வீரபத்திர சுவாமின்னு ஒண்ணு இருக்கு அகோர வீரபத்திரர் உருவம் அந்த சுவாமிக்கு மோகன ராகத்தை தவிர வேற ஒரு ராகம் வாசிக்க கூடாது சாமி வீதிக்கு புறப்பட்டு வருதுன்னு வீதிஞ்சாடி ஆகும் நாலு அஞ்சு நேரம் ஏழு மணி நேரம் கூட ஆகும் இல்லவா அந்த ஏழு மணி நேரமும் மோகனன் வாசிக்கணும் வேற ஒண்ணும் வாசிக்க கூடாது திருவெண்காடு சுப்பண்ணிய பிள்ளைன்னு ஒரு அபூர்வமான நாதசூரக்காரர் இருந்தார் இந்த தலைமுறையில யாருக்கும் தெரியாது ஆமா என்னுடைய இளமையில அவர் தர்மராஜியில வித்வானா இருந்தார் அவர் அப்படி ஒரு நாகசூரம் கிடையவே கிடையாது ஆமா வாய்ப்பாட்டு மாறி வரும் நாகசூரம் மாதிரியே இருக்காது திவ்யமான வாத்தியம் அவர் திருவண்காடு ஆனதுனால அந்த கோயில் டஸ்டியாக இருந்தார் அவர் என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா திருவண்காடு கோயில்ல உற்சவம் சொன்ன பத்து நாளைக்கு வீதியில வாழ்ச்சிக்கிட்டே இருப்பாரு மோகன ராகமே ஊதி அதனால திருவிங்காடு திருநீத்துல மோகன ராக நல்லா ஊதுவார் தோடி ஊதுவார் தோடி கோடி பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க தோடி கோடி பெறும் என்று சொல்லுவார்கள் அந்த மாதிரி தோடி ராகம் வேற ஒருத்தனும் ஊத முடியாதுன்னு கூட சொல்லிவிட்டாங்க அப்படி இந்த ராகம் திருவாரூகத்தை அப்படி பாடுறதுன்னு வழக்கத்துல இருக்கிறது சரி பரவாயில்ல அடுத்தது திருப்பெருந்து மறுபடியும் இந்த திருப்பெரும்புரையா வந்துருது இரும்புதறு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் உருக்கி கரும்புதறு சுவையனுக்கு காட்டினை உன் கடல் இணைகள் ஒருங்கு திரை உளவு சடை உடையானே கதிகளெல்லாம் பெருங்குதலையாக்கியவாறு அந்த பேரலே நரியை பறியாக்கியது பரியை நரியாக்கியதெல்லாம் இவருடைய வரலாறு இவருக்காக வேண்டிய செய்த திருவிளையாடல்ல ஒன்று இந்த பதியத்தில் நிறைய சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன் அடியேறி மண்ணார்ந்த பிரதான்றப்பு என்று அருநறையில் ஆதமரும் இந்தியே அடுத்து ஆவா என்று கோதமலி நச்சுண்ட உடையானே அடியேற் உன் பாதமல காட்டியவாறு அந்த பரம்பரனே அச்சைத்தால் அறவாட்டி படத்தடைய ஆதமலர் உச்சத்தார் வெறுமாதே அடியே உயக்கக் கொண்டு எச்சத்தார் சிறுதெய்வம் எட்டாதே அச்சோயம் உச்சத்தாறுவாறு அங்கே திறம் நிறைந்தே கத்தரியேன் கலைஞானம் கசிந்து உருகேன் ஆயிடிலும் புறதெய்வம் வாக்கியலால் வார்கடல் வந்து இருவாந்து இருந்தேன் பெருமானே அடியேன் நாய்க்கு இடுவார்கள் பஞ்சாயடி மனவார் கடைக்கண்ணாரிடப்பட்டு நஞ்சாயூரல் அடங்குவேன் எம் பெருமானே உடைய உடையானே அடியேனே அங்கே ஆண்டவாறு அன்பே அம்பருக்கும் என்பாருக்கு அரிய முன்னாள் என்பதை திருப்பெரும் உரை உரை சிவபெருமான் அன்பால் நீ அகம் நகவே புகுந்தருடைய ஆண் முன்ன கொண்டது என்பாலே நோக்கியவாறு அன்றே பெருமான் மனதம் மனத்தில் வளர்ந்து உள்ள படிவாமாறு அருளனக்கி இடம் கொண்ட அம்மாளே நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமைய் இன்ன உதவுமாய் சித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தேன் உள்ளம் புகுந்து அடியேற்று அருள் செய்தான் உயிர் வாழ்க்கை ஒருத்தன் மறுத்திடவே பஞ்சாற்றம் சொல்லுவதைத்தான் பெருசாக எண்ணியிருந்திருக்கிறார்கள் துறந்த பட்டினத்தடிகள் கூட பஞ்சாற்றம் சொல்ல மறக்கல திருநீறு இட மறக்கல முற்றும் துறந்த முனிவர்கள் கூட நாமதான் பஞ்சாட்சன் நமக்கு நல்லது கிடைத்த போது கிடைத்த போதெல்லாம் சொல்லிவிடலாம் நான் அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையில அப்படித்தான் வச்சுக்கிட்டு இருக்க பெரியவர்கள்லாம் அப்படித்தான் செய்திருக்கிறாங்க நான் இரவு ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு உட்கார்ந்து இருந்தேன்னா கூட ஒரு ரெண்டு நிமிஷம் பஞ்சாட்சம் சொல்லிட்டு தான் மறுபடியும் படுப்பேன் அது நன்மை பயக்கும் என்ற சொன்னார்கள் என பெற்றேன் அப்படியே வந்துவிடும் அல்லதா ஆமா நம சிவாய மந்திரத்தை சொல்லுவது நமக்கு நன்மை ஓம் நம சிவாய சிவாய நம நம சிவாய் Om Namah Shivaya Shivaya Namo Om Namah Shivaya Shivaya Namo Namo Shivaya Om Namah Shivaya Shivaya Namo Om Namah Shivaya Shivaya Namo Shivaya Namo வாய நமோம் ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாயிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நம நிர்வாகம் கூட நமச்சிவாய வாழும் தான் தொடங்கிருக்கும் அடுத்தது திருப்புலம்பல்வாசகத்துக்கு பொருள் சொல்லக்கூடாது எழுதக்கூடாது என்று கூட எழுதியிருந்தார்கள் படிக்கிறது கருவூர மடத்து பதிப்பு சார் தண்டமணி திசை அவர்கள் குறிப்புரை எழுதியிருக்கிறார்கள் இந்த சக்கரவர்த்தி ராக ராஜகோபாலாச்சாரியர் ஒரு மதிப்புரை எழுதியிருக்கிறார்கள் அது அவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் திருவாசகத்துக்கு பொருள் எழுதக்கூடாது என்று யாரோ சொன்னதாக எனக்கு கேள்வி அவர் வைணவர் அருகாச்சாரியா இது குறிப்புறையோட இது வெளியே வருகிறது இது இந்த காலத்துக்கு இது ஏற்புடையதுதான் அப்படின்னு எழுதிக்கிறார் ஆக திருவாசகத்துக்கு பொருள் சொல்லக்கூடாது மாணிக்க வாசகரையே கேட்டாங்களாம் இதுக்கு பொருள் நடராஜ பெருமான உண்டு என்ன பொருள் பொருள் அதோ ஆட் அவன் தான் என்றும் ஏதோ ஒரு நூல் எந்த நூல் என்று எனக்கு நினைவு இல்லை நூல் படிச்சிருக்கேன் ஆக திருவாதகத்துக்கு உள்ளிடையான பொருள் நடராஜ பெருமான் தான் என்று நாம் எண்ணிக்கொள்வோம் அடுத்தது திருக்குளம்பல் என்ற திருவாரூரில் அறுதி செய்யப்பட்டது மாணிக்கவாதகர் யாத்திரை போன்றது மிகவும் குறைவு திருவாரூர் திருச்சோணிபுரம் திருக்கழுமலம் திருவண்ணாமலை கூட போயிருக்க ஆமா திருவம்பாவை திருவண்ணாமலை செய்யப்பட்டது திருவண்ணாமலை இவ்வளவுதான் அவர்கள் போன ஊர் திருஞாங்கமுந்தர் திருநாவுக்க நாடு பூரா கைலாயத்திலிருந்து கைலாயத்துக்கு போகல திருஞாங்கசமுந்தர் காலத்தையோட திருப்பிட்டாங்க கைலாயத்துக்கு பாடின பாடெல்லாம் திருக்காலத்திலிருந்தே பாடப்பட்டது கைலாயத்துக்கு போனவர் அப்பர்சுவாமி ஒருத்தர் தான் உடலோடு கைலாயத்துக்கு போனவர் தான் அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் கைலாயத்துல இருந்து வந்தார் கைலாயத்துக்கு போனார் திருவாரூரில் திருப்புலம்பர் என்ற பகுதி கலத்து அயனுமாலியாத நிறைய சேர்க்கை முறையா கூறா வெடி லாமி ஓங்கு எயில் தூ திருவாரூர் உடையானே அடியே நில் பூங்கட்கள் அவையல்லாது எவையாதும் கடையானே கடலாடி கழங்கு ஊவிய சூலப்படையானே பரஞ்சோதி பசுவதி வெளி பெறையான போட மாட்டேன் அடுத்த பாட்டில் உண்மையல்லாது எனக்கு ஒரு துணையும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிடுற ஆமா அவன் தான் துணைமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினதாய் ஊற்றாய் உலகம் படைத்து வந்தான் துணை அவன்தான் என்றுதான் உணர்ந்த தோன்றா துணையாய் இருந்தவன் தன தன் அடியோங்களுக்கு ஆமா உத்தாரியால் வேண்டே கற்பனவும் உத்தாலத்தவன் துறையும் உத்தா உன் புன்துறைகளே கண்டா போல கசிர்ந்து உருக வேண்டுமே தமிழ்ச்சை சங்கத்தில ஐம்பத்தோரு ஆண்டுகளாக பன்னிசை ஆராய்ச்சி நடத்துகிறார்கள் பலர் வருகிறீர்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நான்கு நாட்களும் பன்னிசை ஆராய்ச்சி நடத்துகிறார்கள் தேவாரம் திருவாசகத்தை போன்ற நூல்கள்லையும் பாக்கி ஏனைய நூல்களையும் இசையை பற்றி என்ன வருகிறது ஆராய்ச்சி கட்டுரை எல்லாம் படிக்க செய்கிறது அந்த ஆராய்ச்சியை நடத்துகிறார்கள் அது பார்வையாளர்களாக இருந்தால் இங்க பல விஷயங்கள் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் அது 22, 23, 24, 25, மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த நாலு நாட்களும் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு தேவார இசை நிகழ்ச்சி போடுகிறார்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா பாடுறேங்க ஆமா ரொம்ப ஆச்சரியந்தான் முப்பது வருஷம் பாடி இந்த வருஷமும் பாடுறேன் இருபத்தி ரெண்டு நாலு ஆக இந்த நாலு நாட்களும் இந்த பன்னிச்சை என்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஓதுவாரை கூப்பிட்டு அவருடைய போக்குவரத்து செலவு படிச்செலவு எல்லாம் கொடுத்து ஆதரிக்கிறார்கள் இந்த மாதிரி வேற எங்கயும் நடத்துவதில்லை வேற யாரும் நடத்துறதும் கிடையாது அது தமிழ் செயல் தான் செய்கிறார்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறவர்கள் எங்களை வந்து ஆமோதிக்கிறவர்கள் ஆதரிக்கிறார்கள் இல்லவா ஆமா முதல் முதலாக இசை பேரரசு பட்டம் எனக்கு இங்க ஆமா தேவார ஓதுவாருக்கு கொடுக்கணும் சொல்லியே எனக்கு அப்புறம் ரெண்டாவதாக காஞ்சிபுரம் விநாயகமொல்லியார் கொடுத்தாங்க தகுதியான மனுஷன் தான் தகுதி இல்லாத கொடுக்கல அவங்க அதை நாம நிச்சயமாக அதை ஆமோதிக்கணும் என்ன பத்தி நான் சொல்றதுக்கு நாயக நல்ல தகுதி உண்டும் தேவாரத்தை நன்றாக படித்தவர் இசையும் நன்றாக பயின்றவர் ஆமா இந்த வருஷம் வந்து திவ்ய பிரபந்தத்தை நன்றாக படித்தவர் பாடுகிறவர் காஞ்சிபுரம் வேங்கட வரதனுக்கு கொடுக்கிறார்கள் பாடுகிறவனுக்கு கிடைது இந்த வருஷம்யா நாம இசைக்கல்லூரியில படிக்கும் போது பிறமொழி பாடல்கள் படிச்சேன் அது சிலபஸ்ல இருக்கு நான் படிக்கணும் அதுக்கப்புறமா எனக்கு தேவாரமே பாடுறதுன்னு எனக்கு வந்துடுச்சு கைதை ஒரு மகாசந்திதான் இருந்தார் அவர்களும் ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன்ல கே சி தியாகராஜன் பேரழிப்பாளர் தேவாரம் நீ தேவாரமே பாடிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டாரு அவர் ரேடியோ சேரில் இருந்ததுனால அவர் நிறைய எனக்கு நிகழ்ச்சி எல்லாம் கொடுத்து என்ன ஆதரிச்சார் அந்த மாதிரி நான் தமிழே பாடுறவர்கள தமிழர் சங்கம் வருஷம்யந்த பாடிக்கொண்டடாத தமிழ்சகத்துல வேற வேற யாருக்கு கொடுத்த இதுதான் ரொம்ப பொருத்தமானது எனக்கு என்னோட வயசுல சின்னவர் தான் ஆனா சொல்லுவார் கம்நாதன் நீ தேவாரம் பாடுறது போறதாண்டா நான் இப்ப திவ்ய பிரபந்தம் பாடுறேன் சொல்லிட்டே இருப்பேன் ரொம்ப பிரியமா இருப்பேன் இந்த வந்து இந்த நாலு நாளும் இங்க இருக்கிறது இங்கெல்லாம் வரணும் இப்ப உங்களுக்கு வெளியே போகும்போது நால்வர் திருப்படம் ஒண்ணு கொடுக்க இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒன்னு மாத்திரம் வாங்கிட்டு போகணும் நான் இப்ப சமீபத்தில் ஜேக்கிதார் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணேன் ஜேக்கிதார் கோயில சரிப்படுத்தி கும்பாபிஷேகம் பண்ணேன் அதுக்குசாத பை போட்டேன் இந்த கையால ஒண்ணு இந்த பை நல்லா இருந்தா ரெண்டு மூணு வாங்கிட்டு போயிட்டாங்க போய் படம் போட்டு தினந்தோறும் ஒரு பூவை கண்டி வைங்க இல்லையா அந்த தேவார சிறுபாசனால்தான் நம்ம தமிழ்நாட்டுல தெய்வீக கோயில்கள் இருக்கிறது சிவன் கோவில் இருக்கு அதுக்கு அதுதான் காரணம் சொற்கோவும் தோணிபுர தோத்தலும் எம் சுந்தரனும் திருக்கோர வாதவூர் தேசியனும் முற்கோலி வந்திலரே நிதி எங்கே மாமரையின் நூல்தான் எங்கே எந்தை பிரான் அஞ்சலி எங்கே என்று ஒரு திருப்பாடல் உண்டு ஆக கடவுளையே நிலைக்க வைத்தவர்கள் அவர்கள் அவருடைய படத்தை தினந்தோறும் நீங்க பூஜை செய்யவும் வணங்கவும் செய்யணும் அது குடுக்குறாங்க வாங்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த ஒரு பதியம்பாடி நான் இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள் ஓடும் சவந்தியுமே உறவந்து உள்கதி பொருளும் சிவன்கடனே என தெரிந்து குமண்டையிட குளித்து அடியே நாடும் குலாத்திலே அட்டாதை கொண்டே தோல் நகையால் முயக்குவிட்டு அடியேன் இருவிலையை ஈடறிந்து துன்பம் கலைத்து துவந்து தூய்மை செய்து முன்புள்ளவற்றை உறுதறிய உள்புந்த அன்பின் குழாத்திள்ளையாண்டானே புரியும் குணம் விழா குளங்கள் நம்மை குடாங்கள் தம்மை வெற்றி அணி செரியும் கருத்தில் சிவனத்தை அண்டானை கொண்டே வேறு குணமும் பிரிப்பு தந்தை தொண்டகையால் சிவங்கருளை சேர்ந்தருகி ஆறு புலா சில்லை ஆண்டாலைக் கொண்டதே பிணர்வாய் தாயாகி பம்புக்கு உணரும் ஆண்டீங்க போகாமே நம்மு நணுகும் வண்ணம் நான் நணுகும் அப்பன் புலா சில்லை ஆண்டாண்டி சிறந்த வல்லரங்க தோல் எறிய இடிப்பு திருவணியின் தலைமையில் வென்றிரும்ப கதிப்பு அனுபாதம் ஒன்று இல்லோ இரங்கல் ஏறப்பின் காரகத்தே கடக்கும் திருவழியின் தலைமையில் அட்டமையால் கடக்கும் அடக்கும் குலாத்தி ஆண்டானை கொண்டே ஆஷை விழாவில் பயணிலியாய் கிளப்பேற்று கீழை தவத்தால் பிடிக்கீடு நேர்மட்டு ஆட்சியை தாமரை சைவனுக்கே குந்தளையால் ஆட்சை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டே பொம்மை வரிவுரை கொம்பலையான் கூறலுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வே அம்மை குழாண்டே பஞ்சாட்டம் சொல்லி இந்த அம்மை நாம் நிறைவேற்றுக் கொள்வோம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாயம் சிவாய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 शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय नमः पार्वती भदये